ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தொடர்ந்து உபாக்கர்மாங்கிற தலைப்பில் வேதத்தினுடைய முக்கியத்துவம் வேதத்தினுடைய பெருமைகளைவரிசையாக பார்த்துன்னு வரோம் வேதங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்முடைய தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா வேதோகிலோ தர்மமூலம் ஸ்மிருதிமூலேச்சிதாம் ஆச்சாரச்சைவ சாூனாம் ஆத்மனஸ்ஷிரேவ அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது வேதோகிலோ தர்மமூலம் அகிலோ வேதமூலம் அதாவது நாம் தர்ம வழியில் வாழணும் இந்த மனுஷென்மாங்கிறது கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப ரொம்ப அரிதான பிறவி இந்த மனித பிறவி இந்த மனுஷென்மாவை நாம் பயனுள்ளதாக ஆக்கிக்கணும் திரும்பி நமக்கு இந்த மனுஷென்மா கிடைக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதை நாம் செய்யக்கூடிய புண்ணிய பாபங்கள் தான் தீர்மானிக்கிறது அடுத்த ஜென்மா உண்டா இல்லையா அடுத்த ஜென்மா என்ன மாதிரி ஜென்மா அப்படிங்கிறதெல்லாம் நாம் செய்யக்கூடிய புண்ணிய பாபங்கள் தீர்மானிக்கிறது அடுத்த பிறவியே இல்லாமல் செய்துக்கிறதுக்கும் அல்லது அடுத்த பிறவியும் நல்ல உயர்ந்த இந்த மனித பிறவை கிடைக்கிறதுக்கும் நாம் செய்ய வேண்டியது தர்மம் தர்ம வழியில் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அற வழியில் வாழணும் அப்போது தர்மம்னு என்னென்னு நாம் தெரிஞ்சுட்டால் தானே தர்ம வழியில் வாழ முடியும் அப்போது எது தர்மம் அப்படின்னா நமக்கு தெரியாது இது தர்மம் இது அதர்மம் இது புண்ணிய கர்மாக்கள் இவைகள் பாபகர்மாக்கள் அப்படின்னு நமக்கு பிரித்து பார்க்க தெரியாது அதை நமக்கு சொல்கிறது எது அப்படின்னா நம்முடைய வேதம்தான் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகமே ஸ்திரமாக நிற்கறதுக்கு காரணம் தர்மந்தான் நம்முடைய உலகத்துக்கு பிரம்மாண்டம்னு பேர் பிரம்மாண்டம்னா அண்டம்னா ஒரு முட்டை முட்டை மாதிரி இருக்குது இந்த நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமி இது நடுப்புற நிற்கிறது கீழே உலகங்கள் இருக்கு மேலே உலகங்கள் இருக்கு நடுவுல நிக்கிறது பூமி எப்படி நடுவுல நிக்கும் அப்படின்னா ஆதிசேஷனால் தாங்கப்பட்டு நிக்கிறது ஆதிசேஷன்னு ஒரு சர்ப்பம் அந்த ஆதிசேஷன் தலையில் வச்சுட்டுருக்கார் இந்த உலகத்தை அது உருண்டு போகாமல் இருக்கிறதுக்கு எட்டு திக்குகள்லேயும் யானைகள் தாங்கி பிடிக்கிறது சங்கல்பங்கள்லாம் சொல்லும் பொழுது சொல்லுவாள் ஆதாரசக்தி கூ அனந்தாதி அஷ்டதிக் கஜோபரி பிரதிஷ்டிதே அப்படின்னு மகாசங்கல்பங்கள்லாம் சொல்லும் பொழுது சொல்லுவா ஆதாரசக்தி கூர்மை அனந்தம் முதலிய பெயருடைய எட்டு யானைகள் எட்டு திக்குகள்ல இருக்குது அஷ்டதிக் பிரதிஷ்டிதே எட்டு யானைகள் எட்டு திக்குகளில் நிற்கிறது மகான் ஆளாயமான பனிராஜசேஷஸ்ய சஹசிரபனாமணி மண்டல மண்டிதே அப்படின்னு சங்கல்பத்தில் சொல்லுவோம் பெரிய கயர் போல் இருக்குது இந்த ஆதிசேஷனுங்கிற பாம்பு ஆயிரம் தலை இருக்குது சஹசிரபனாமணி ஆயிரம் தலை உடைய ஆதிசேஷன் மேலே இந்த உலகம் வைக்கப்பட்டிருக்கு எட்டு திக்குகள்லேயும் எட்டு யானைகள் தாங்கி பிடிக்கிறது இந்த உலகத்தை திக்தந்தி சுண்டா தண்ட உத்தம்பிதே அப்படி தும்பிக்கையினால தூக்கி பிடிச்சுன்னு தாங்கி நிற்கிறது இந்த உலகத்தை இந்த ஆதிசேஷன் இந்த எட்டு திக்குகள்லேயும் இருக்கக்கூடிய யானை இவைகளுக்கெல்லாம் எது பலத்தை கொடுக்கறது அவைகள்லாம் தெம்பாக இருக்கணும் அந்த யானைக்கு பலம் போயிடுத்துன்னா அல்லது ஆதிசேஷனுக்கு பலம் போயிடுத்துன்னா என்ன ஆகும்னா கீழே விட்டுடும் உலகத்தை அப்படி கீழே விட்டுடுத்துன்னா அதுதான் பிரளயம்னு போயிரு உருண்டு உலகம் அதுதான் மகா பிரளயம்னு சொல்கிறோம் இந்த யானைகள் ஆதிசேஷன் இவைகளுக்கெல்லாம் பலம் போயிடுத்துன்னா அது மாதிரி ஆகும் அப்ப பலம் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவைகள்லாம் தாங்கி பிடிக்கிறதுக்கு மூலமாக இருக்கக்கூடியது தர்மம் தர்மங்கிறது இருக்கிற வரையிலும் அவைகளுக்கு பலம் போகாது அந்த தர்மம் தான் மூலம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காட்டுறது இந்த உலகம் நிற்கிறதுக்கே மூலம் எது அப்படின்னா தர்மம் அந்த தர்மத்தை நமக்கு சொல்கிறது தான் நம்முடைய வேதங்கள் அந்த வேதம்ங்கிறது இல்லைன்னா நமக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அவ்வளவும் வேதத்தில் தான் இருக்குது நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது அனைத்தும் வேதத்தில் இருக்குது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதுதான் ஒருத்தன் வேதம் படித்தால் அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா சேனாபத்தியஞ்ச ராஜ்யஞ்ச தண்டநேதிருவமேவச்ச சர்வலோகாதிபத்தியஞ்ச வேதசாஸ்திரவிதர்ஹதி அப்படின்னு தர்மசாஸ்திரம் காட்டுறது வேதம் வேதத்தை ஒருத்தன் முறையாக படிச்சிருந்தான்னா சேனாபத்தியம் ஜனங்களை எப்படி நேர்படுத்துறது இந்த உலகத்தை எப்படி நேர்படுத்துறது என்கிற விஷயங்கள் ராஜ்யந்த இந்த உலகத்தை எப்படி நடத்துறது அப்படிங்கிற முறை தண்ட நேதிருவமே வச்சா எவைகள்லாம் தவறான செயல்கள் அதை செய்கிறதுனால நமக்கு என்ன தண்டனைகள் பனிஷ்மெண்ட்டுகள் இவைகளும் சர்வலோகாதிபத்தியா எல்லா உலகம் பாக்கி சதுர்தச புவனம்னு சொல்கிறோம் பதினான்கு உலகங்கள் அந்த பதினான்கு உலகங்கள்லாம் எங்கே இருக்குது அங்கே யார் இருக்கா அந்த உலகங்கள்லாம் எப்படி நடத்தப்படுறது இந்த இவ்வளோ இவ்வளோ விஷயங்களும் வேதத்தில் இருக்குது வேதம் படித்தால் இவ்வளவும் தெரியும் தெரியணும் அப்படி யாருக்கு தெரியறதோ அவன்தான் வேதவித்துன்னு பேர் வேதக்யின்னு பேர் அவ்வளவும் வேதத்தில் தான் இருக்குது அந்த வேதத்தை எப்படி படித்தால் இவ்வளவும் தெரியும் அப்படிங்கிறதையும் நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது இத்திஹாச புராணக்ஞா பதவாக்கிய பிரமாணவித்து அங்கோபகார வேதிச்சா வேதார்த்தம் ஜாத்துமர்ஹதி அந்த வேதத்தை எப்படி படிக்கணும்னு நம்முடைய ரிஷிகள்லாம் சொல்லியிருக்காளோ அந்த முறையில் படிக்கணும் அங்கங்களோடு கூட இத்திஹாசம் புராணங்களோடு கூட சாஸ்திரங்களோடு கூட வேதத்தை படிக்கணும் அப்படி யார் படிச்சிருக்கானோ அவனுக்கு இவ்வளவும் தெரியும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது அதுதான் முறை படிக்க வேண்டிய முறையே அதுதான் இப்போ லௌக்கிகத்திலேயே அப்படி தானே நம்முடைய குழந்தைய எல்கேஜி ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தா அதற்கேன்னு உள்ள கட்டுப்பாடுகளோடு தான் கொண்டு போய் சேர்க்கிறோம் அந்த கட்டுப்பாடுகளோடு குழந்தைகள் படிக்கணும் அப்போ அந்த ஸ்கூலும் ஏற்றுக்கும் உலகமும் ஏற்றுக்கும் அதே போல, வேதம் வேதங்கிறத ஒரு விறத்தியாக படிக்கப்படாது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது இப்போ லௌக்கிகத்தில் பார்த்தா பிஏ பிஎஸ்சி பிகாம்னு ஆரம்பமாகிறது படிப்பு நீளக்க போகிறது ரொம்ப தூரம் போகிறது எல்லாம் எழுத்துக்களை மாற்றி மாற்றி போட்டால் படிப்புகள் வந்துட்டே இருக்குது அவ்வளவு படிப்புகளும் நாம் எதற்காக படிக்கிறோம் அப்படின்னா பிகாம் படித்தா புண்ணியம் எம்சிஏ படித்தா புண்ணியம் சிஏ படித்தா புண்ணியம்னா படிக்கிறோம் இல்லை வித்தியர்த்தம் விறத்தியர்த்தம்னா நம்முடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு நமக்கு பணங்கிறது தேவைப்படுறது அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக அந்த படிப்புன்னு படிக்கிறோம் அப்படி ஆயிடுத்து இன்றைக்கி ஆனால் அப்படி இல்லை அந்த படிப்புகள்லாம் அப்படி வந்துடுத்து இப்போ இப்போ நம்முடைய குழந்தைய ஸ்கூலில் சேர்க்கும் பொழுதே நம்முடைய குழந்த வெளிநாட்டுக்கு போகணும் அங்கே போய் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கணும் அப்படின்னா அப்போது இங்கே சிபிஎஸ்சி உள்ள ஸ்கூலில் சேர்க்கணும் எல்கேஜியில் அப்படிங்கிறது மாதிரி வந்துடுத்து இப்போ அந்த படிப்புகளெல்லாம் புண்ணியம் இருக்கோ இல்லையோ ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறையை எப்படி வாழணுங்கிறத சொல்லிக் கொடுக்குறது அந்த படிப்புகள்லாம் நாம் அந்த ஞானத்தோடு நாம் படிக்கலைத ஆகையினாலே நமக்கு தெரியல பணம்ங்கிறதுக்காக படிக்கிறதுன்னு அப்படி வந்துடுச்சு அந்த படிப்புகளுக்கெல்லாம் உள்ள கூட மூலம் எது அப்படின்னா வேதம் தான் நம்முடைய வேதம் தான் அத்தனை லௌக்கிகமான படிப்புகளுக்கும் ஆதாரம் ரெஃபரன்ஸு நம்முடைய வேதம் தான் எப்படிங்கிறத அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்